அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் அறம் முகத்தினால மலர்ச்சியை காட்டி அதாவது முகமலர்ச்சியை நன்கு வெளிப்படுத்தி கண்ணினால் கருணை காட்டி கண்ணில் வந்து அன்ப நன்றாக வெளிப்படுத்தி மனத்தினால் நன்மை செய்ய வேண்டும் மனசில் வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதை வந்து இனிமையான சொற்களால் வெளிப்படுத்துறது தான் பெரிய புண்ணியங்கிறார் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம் நாலு விஷயங்கள் சொல்லியிருக்கார் முகமலர்ச்சியோடு இருக்கணும் கண்ணில் அன்பு ததும்பணும் மனசில் எல்லாேருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கணும் அதை வாயால் சொல்லணும் வார்த்தைகளால் வெளிப்படுத்தணும் வாய் மூலம் வார்த்தைகளின் மூலம் அதை வெளிப்படுத்த வேண்டும் அது சிறந்த அறங்கிறார் திருவள்ளுவர் அறம்ங்கிறது இத்தகைய தன்மை உடையது அறத்துக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருக்கிறார் முகமலர்ச்சி அன்பு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அதை சொற்கள் மூலம் வெளிப்படுத்துதல் இது அந்த தேற்றைகாரம் வேற போட்டார் இன்சொல்லினதே அறம்னர் அத்தகையது தான்ப்பா அறம் புண்ணியங்கிறது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் அறம்ங்கிறது வெறும் செயலில் மாத்திரம் இல்லை சொல்லிலும் எண்ணத்திலும் அது வெளிப்படணும் வெறும் புறச் செயல்களில் மாத்திரம் இல்லை எல்லோருக்கும் நம்ம ஏதோ ஒரு தானம் பண்ணுறோம் ஏதோ அன்னதானம் பண்ணுறோம் மோர் கொடுக்குறோம் தண்ணீர் கொடுக்குறோம்னா அது முகத்தில் சிரிச்சுட்டு சந்தோஷமாக அன்போடு கொடுக்கணும் அப்படி வார்த்தையும் நல்லா வாங்க சந்தோஷமாக என்ன நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் இப்படி இப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா அந்த ஒரு அன்புலாம் வெளிப்படணும் சொற்கள் மூலமாக ஆகவே வெளியில் செயலில் மாத்திரம் இருந்தால் போராது அது சொற்களில் வெளிப்படணும் மனசுலேயும் நல்லது நினைக்கணும் முகத்திலும் கண்ணிலும் அறம் நிற்கிறது அப்படிங்கிறார் அங்கே தான் அறம் இருக்கிறது முகமலர்ச்சியில் அறம் வெளிப்படுகிறது அன்போடு நோக்குவதில் அறம் வெளிப்படுகிறது உள்ளத்தின் எண்ணத்தில் அறம் வெளிப்படுகிறது சொற்களில் அறம் வெளிப்படுகிறது வெளிப்பட வேண்டும் என்பது கருத்து ஆக மனம் மொழி செயல் என்ற மூன்று நாளும் பிறர்க்கு இன்பம் பயக்கக்கூடியது தான் அறம் என்று இலக்கணம் சொல்லியிருக்கிறார் இந்த குரலை நாம் சிறப்பாக எடுத்துக்கணும் ஆக அறம் என்பது செயலில் மாத்திரம் இல்லை சொல்லிலும் நினைவிலும் அது வெளிப்படணும் முகத்திலும் கண்ணிலும் அறம் நிற்கிறது என்று அவர் சொன்னதை புரிந்து கொண்டு மனம் மொழி செயல் இந்த மூன்று நாளும் மற்றவர்களுக்கு இன்பம் பயக்கக்கூடிய தன்மையை நாம் செய்வது அறம் என்பது அறத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கணம் லக்ஷணம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல விரும்பினு அர்த்தம் இனிது நோக்கி அப்படிங்கிறதுனால அன்பாக பார்க்கறதுனால இன்பம் உண்டாக பார்த்து புன்முறுவலோடு பார்க்கறது மனம் குளிர்ந்து அப்படின்னா குளிர்ச்சி வந்தவனுக்கு தோன்றும்படி பார்க்கணும் மனசுக்குள் இருக்கிற நல்ல எண்ணம் அந்த நம்முடைய புற பாடி லாங்குவேஜ்னு சொல்கிறோமே அதில் தெரியணும் அகத்தானாம் இன்சொல்ங்கிறது இனிமை சொல்லிலும் மனத்திலும் உண்டாகணும் மனசில் இனிமையோடு பேசினா தான் சொற்கள்னையும் இனிமை நன்றாக வெளிப்படும் ஆக கேட்கிறவனுக்கும் காதுக்கும் மனசுக்கும் இன்பம் தரணும் செவி குளிர கேட்கணும் மனம் குளிர சந்தோஷப்படணும் அந்த ரெண்டு மூணு ரெண்டாவது குரட்பா மூன்றாவது குரட்பா இந்த மூன்றும் முகமலர்ச்சியோடு கூடின இன்சொல் பேசினோம்னா முதல்லையே விருந்தினர்களை பிடிச்சு போயிடும் வந்தவுடனே வாங்க வாங்க இப்படி சௌக்கியமாக இருக்கீங்களான்னு சொன்னால் நம்ம கூழ கொடுத்தா கூட சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ஆக விருந்தோம்பல காட்டிலும் ரொம்ப சிறந்தது இனிமையான பேச்சு முகத்தில் மலர்ச்சியும் நோக்கில் குளிர்ச்சியும் மனத்தில் மகிழ்ச்சியும் அமைந்த போதுதான் மனிதனுடைய வாய்ச்சொல் இனிமையாக அமையும் என்கிறார் ஒரு உரையாசிரியர் ஆகையினால் அங்கனும் அமர்ந்து நோக்கி உவந்து உரைக்க வேண்டும் என்று இங்கனம் கூறி அருளினார்னு ரொம்ப அழகாக எழுதுறார் அந்த உரையாசிரியர் ஈதலின் இன்சொல் நன்று அப்படின்னு முதல்ல சொன்னார் இதில் இந்த குரலில் என்ன சொல்கிறார் அது ஒரு பெரிய தர்மம்ங்கிறார் ஆக தர்மம் எங்கே இருக்குன்னா முகமலர்ந்து இனிது நோக்கி மனமுவந்து கூறும் இனிய சொல்லிடத்தில் தான் தர்மம் நன்கு மருவி இருக்கிறது என்று கூறியதாக நாம் புரிந்து வேண்டும் மேற்கோளா சிலது பார்க்கலாம் நாம அறணரிச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்சொல் விளைநலனாக ஈதலை வித்தாக வன் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்னு இருக்குது இதுலையே இன்னொரு பாடமும் இருக்குது இன்சொல் விளைநிலனாக ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீராக அறப்பைங்கூழ் ஆக்குவார்க்கு என்றும் இடும்பையில் என்னுடைய பொருள் ரொம்ப அழகாக இருக்கிறது இனிமையான சொற்கள் தான் பயிர் விளையிற நிலம் அதில் தானத்தை தான் விதையாக போடணும் வன் சொல்கிற கலையை புடுங்கிடணும் வாய்மைங்கிற உரத்தை வைக்கணும் அன்புங்கிற நீரை பாய்ச்சணும் அப்படிப்பட்ட பயிரில் வர்ற உணவை எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு நாளும் துன்பம் வராது அப்படிங்கிறார் நல்ல பேச்சு பல மங்களங்களையெல்லாம் கொண்டு வருகிறது என்றும் கெட்ட பேச்சு பல கேடுகளை கொண்டு வருகிறது என்றும் விதுரநீதி ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஸ்லோகம் சொல்கிறது பதவுரை பார்க்கலாம் முகத்தான் முகம் அமர்ந்து மலர்ந்து இனிது பேரன்புடன் நோக்கி கண்களால் பார்த்து அகத்தானாம் மனமகிழ்ச்சியுடன் இன் இனிமையான சொலினதே சொற்களை பேசுவதே அறம் சிறந்த புண்ணியம் ஆகும் முகம் மலர்ந்து பேரன்புடன் கண்களால் பார்த்து மனமகிழ்ச்சியுடன் இனிமையான சொற்களை பேசுவதே சிறந்த புண்ணியமாகும் என்பது பொழிப்புரை முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் அறம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற